நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழுங்கள் ஏனாதி நாயனார் முன் தோன்றிய அந்த அதிசூரன் நிச்சயமாக விபூதியினை ஒரு நாளும் அவன் தொட்டதற்கில்லை ஆனால் இன்று அவரை பழிவாங்கும் நோக்கத்தோடு திருநீறு அணிந்து சென்றால் நம்மை அவன் கொள்ள மாட்டான் நானே அவனை வெல்வேன் நிச்சயமாக நான் அவனை வாழ்படைக்கு நானே ஆசிரியராக இந்த பூ உலகில் வெளிவரலாம் என்ற பேராசை கொண்டு அந்த விபூதியை அணிந்தான் இதை அறியாமல் இருப்பாரா சிவபெருமான் ஏனாதி நாயனாருடைய திருநீற்றின் அன்பை நன்கு அறிந்த பின்னர் எல்லோரும் மக்கள் புடைசூழ நின்றிருக்க விடையவர் அங்கே அருள்வெளியிலே உமா பகுதியோடு காட்சி கொடுத்துவார் முன் நின்ற பாதகனும் தன் கருத்தை முற்றுவித்தான் இந்நின்ற தன்மை அறிவார் கருள மின் நின்ற தாமே வெளி நின்றார் எம்பெருமான் தன்மையை நாம் எவ்வாறு போற்றவல்லோ பகைவருடைய கைவாளினால் பாசத்தை அறுத்து அன்பு வடிவான நாயனாரை என்றும் நீங்காது உடனிருக்கு மெய்யன்பர்களே ஒரு அன்பில் நாம் வெளிப்படுத்தினோமே ஆனால் சூழ்நிலையிலும் அந்த கருத்தை நின்று பின்வாங்கிவிடக் அந்த கருத்தில் நாம் எந்நேரமும் அதே நினைவில் அந்த சமய ஒழுக்கத்தையும் பக்தி நெறியையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஏனாதி நாயனானது வரலாற்றிலே தெரிகின்றது ஆக எதிரியே ஆயினும் விபூதி அணிந்த ஒருத்தரை நான் பஞ்சிக்க மாட்டேன் அவரை சிவனடியாராகவே பாவித்து சேவை செய்வேன் என்ற ஒரு அரும் வைராக்கியத்தை அவர் மனதிலே வைத்திருந்தார் ஆகவே எல்லாம் வல்ல ஈசன் அவர்பால் இறங்கி அவருக்கு தன்னிடத்திலே இருக்கும் ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கியது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமன்றோ ஆகவே பக்தி நெறியினை நாம் கொஞ்சமும் வழுவாது அதாவது கொஞ்சம் நம்மை சாதாரணமாக அதை பிறன்று விடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய நெற்றிணை வானொலி நிலையத்தாருக்கும் இதுவரை காதிருத்த நேர்களுக்கும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல சிவபெருமான் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்